நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களால் மேலும் சீத கழிச்சலின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலியை நீக்கக்கூடிய இலையை மருந்து துளிர் இலை மாவிளை நாலஞ்சு எடுத்துக்கிட்டு அது கூட நாவர்கட்டை மரத்தோட இலைகள் நாலஞ்சு சமாளும் எடுத்து ரெண்டிய நல்லா அரைச்சு மோர்ல கலந்து இத சாப்பிட்டாங்கன்னா சீத கழிச்சலின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலியும் நின்றுடும் சீத கழிச்சலும் நின்றுவிடும் ட்ரை பண்ணி பாருங்க